ஜ குரு கிருப்பையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குரு கிருப்பையார் கர்க்க பாகவத்தம் ஐம்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் இருக்கும் உத்தரார்த்தம் பிரத்யுமனன் பத்தியான கதை மாயாவியான அந்த சம்பராசுரனை மகாமாய விஜயான பிரத்யும்னன் சரி சரி பண்ணி ஊறான ஒரு கத்தியை வச்சுட்டு செம்பட்டமையர் மாதிரி இருக்கக்கூடிய அவனுடைய மீச கொண்ட தலையை கீழத்தோட குண்டரங்களோட சரீரத்தில் அறுத்து தள்ளி அப்படி பண்ணார் தேவர்கள்லாம் புஷ்ப மாதிரி போயன் தன்னுடைய மனைவியான ரத்தியோட அதான் மாயாவத்தின்னு சொல்லப்பட்ட ரத்தியோட துவாரகாப்பட்டினத்துக்கு ஆகாச வழியாக வராவள் அம்பரச்சாரண்யா ஆகாசத்தில் சஞ்சாரி கொடுத்தன் மனைவி அவ்வளோதான் அப்படி ஹேராஜன்னு அதை பரீட்சைத்துக்கு சொல்கிறார் மின்னல் மாதிரி மின்னலோட இருக்கக்கூடிய மேகம் மாதிரி ஆகாசத்துலேருந்து வரார் அந்த பத்னியானவள் நன்றாக இருக்கார் பார்ப்பதற்கு அவள் மின்னல் மாதிரி இருக்கார் இவர் வந்து கருணீலக்கலரோட இருக்கார் அப்போ அப்படி வந்து பத்னியோட அநேக உத்தமஸ்திகள்லாம் நிறைஞ்ச அந்த உத்தமமான அந்தப்புறத்தில் பிரவேசம் பண்ணும் நீருண்ட மேகம் போல நீல வரணும் நீருண்ட கண்ணனுக்கு உண்டு அதே மாதிரி நீருண்ட மேகம் போல நீல வர்ணம் மஞ்சள் பட்டாடை நீண்ட கைகள் இருக்கு ஆஹ் செவந்த கண்களோட இருக்கு அழகாக பொன்னகை இருக்கு அழகான முகம் வந்து தாமரை போன்ற முகம் ஆஹ் கருத்து சுருண்ட சுருட்ட சுருட்டையா இருக்கக்கூடிய நீல வக்கரால காலிமிகி சு கருத்து சுருண்ட சுருண்ட பூர்ண குந்தளங்களால இருக்கக்கூடிய அப்படி வண்டுகளால் இப்படி அலங்கரிக்கப்பட்ட தாமர மாதிரி முகம் கொண்டு இருக்கக்கூடியவன் அதான் இருக்கிறான் அழகாக பார்ப்பது இருக்கான் விவரமா பார்ப்போம் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்துல இருந்து அப்பொழுதோ சம்பரன் குக்கியக்கர் காந்தர்வர்கள் பிசாஜர்கள் நாகர்கள் ராட்சசர்கள் இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு பிரத்யேகமான மாயைகளாக இருக்கு அவனுக்கு எல்லா மாயையும் தெரியும் சமஸ்தமா இவ்வளவு இவ்வளவு கோஷ்டியில இருக்கிற அவர்களுடைய மாயெல்லாம் தெரியும் அப்படி அவர்களுடைய நூற்று கணக்கான மாயைகளை செலுத்தி தாக்கினான் இந்த பிரத்யும் நம்மையில கிருஷ்ணனுடைய பிள்ளையான பத்தியும் எல்லாவற்றையும் அழித்தான் அவனுக்கு அந்த மகாமாயை தெரியும் மகாமாயை தெரியும் சர்வமாயோ பமர்த்தினு மகாவித்யாம் சர்வமாயோ அப்படிப்பட்ட அத்த குணம் மிகுந்த மகாமாய வித்தியை பிரயோகம் அதனால எல்லாத்தையும் அவனால் சமாளிக்க முடிஞ்சது சமஸ்த மா மாயையும் முடிக்க முடிஞ்சது கிரீட்டம் குண்டனம் அணிந்து கிரீட்டமோட இருக்கான் குண்டலத்தோடு இருக்கான் இருக்கக்கூடிய வந்து க கூர்மையான கத்தி எடுத்து தாமிர ந நிறம் கொண்ட அதான் செம்பட்டமீன் சொல்லுவார்கள் செம்பட்ட கலர் கொண்ட மீசையோடு இருக்கக்கூடிய இந்த சம்பரனுடைய தலையை வேகமாக அறுத்து சரீரத்துலேருந்து தனியாக்கி தலை சரீரத்தில் தலையை வேகமாக அறுத்தான் அந்த வேகமான கத்தியை கொண்டு இதை பார்த்த தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு புஷ்பாக மாறி பொய்ய ஆகாசத்தில் அதில் போகக்கூடிய சக்தி படைத்த அந்த மாயாவதி ஆகாசத்தில் போகக்கூடிய சக்தி படைத்த மாயாவதி அந்த ரத்தி ஏன்னா அவளுக்கு மாயா எல்லாத்தையும் அவள் தானே சொல்லி கொடுத்துருக்கா வரேன் மகாமாயாவித்தியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படி தன்னுடைய பத்தியாக இருக்கக்கூடிய பிரத்யூம்னா அதாவது மன்மதன் மண்மதன் தான் பிரத்யும்னா வந்திருக்காங்க அவள் தான் தான் மாயாவதி அங்கே இருக்காள் ஆகாசவடியில் துவாரக்கை கொண்டு வந்தாள் ராஜனே அப்படி பரீட்சை கூட சொல்கிறார் பிரத்யும் தன்னுடைய பாரியையோட அப்படி மின்னல் கொடி மாதிரி படரக்கூடிய கார்மேகம் போல் ஆகாசத்தில் இறங்கி பல பல உத்தம ஸ்திரீகள்லாம் நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஆமாம் துவாரகையில் ருக்மிணி இருக்கக்கூடிய இடம் கிருஷ்ணனுடைய இருக்கக்கூடிய அப்படி தான் இருப்பார்கள் பல உத்தம ஸ்திரீகள்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் நிரந்தரக்கூடிய அந்த ருக்மணியினுடைய அழகான அந்த புறத்துக்குள்ள நுழைந்தான் பார்ப்பதுக்கு எப்படி இருக்கான் நீருண்ட மேகம் போல் இருக்கான் நீல நிறம் கொண்ட சரீரம் இடுப்பில் இடுப்பில் பொன்னாடை அந்த மஞ்சள் பட்டாடை இருக்குங்க பருத்து உருண்ட நீண்ட கரங்கள் சிவந்த திருக்கண்கள் கண்கள் அப்படி இருக்கு புன்னகை பூத்த அழகான திரு கருவண்டுகள் போல கருத்த சுருள் முடிகள் அதனால் அழகுபடுத்தப்பட்ட தாமர புஷ்பம் மாறியிருக்குள் திருமுக அப்படி இருந்தது மேலே பார்ப்போம் இருபத்தி எட்டுலேருந்து மேலே தொடர்வோம் அது வந்து நான் இந்த பிரத்யும்னனுடைய முக அதாவது சரீர வர்ணனையை காண்பிக்கணும் ரூப வர்ணனையை காமி பிரஜும்னனுடைய ரூப கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி கிருஷ்ணன் பிள்ளையாச்சேன் சுலங்கிருத முகாம் போஜம் நீலவக்ரால காலிபிகி கிருஷ்ணம் மத்யோ கிரீதாக நிலல்யு தத் தத்ரஹல்யு தத் தத்ரஹ லங்கமுல முலவகராி கிருஷ்ணம் மோலிஜு திரலமுகாம்போஜம் நீலவராலா கிருஷ்ணம் மோகிரித்தீலிஜு த அவாரிய சனரீஷத் வைலட்சியோஷித உபஜமுரு பிரமுதிதீரம் சுவிஸ்வி அவாரிய சனீஷத்து வைலட்சியை நோஷித உபுதி சத்தீரம் சுவிஸ்மி அத்த தசிங்கி வைதர் வல்லுபாஷிணே அஸ்மரத்து சுசு நம் நேகஸ் பசித்தபாங்கி வைதர் வாஷிணி அஸ்மரம் நம் நே கோன் வய நரவை கமலேட்ச கேயா கோன் வய நரவூரிய கயவா கமலே க்ஷா திரு கையாட்ட கேய்னா மமனோ நோ மமியா ஆமோ நஷ்டீதோஸ் எதோ எதி ஜீவி மமியா ஆமோனோ நீ சூதிக்கா எதவயோ ஜீவத்து குற்றச்சிட்டு முப்பத்தி ரெண்டாவது இருபத்தெட்டுலே மருடி பாலத்தசமஸோ உத்தரா அம்பத்தி அஞ்சாவது அது சுலங்கிருத்தமுகாம்போஜம் நீலவக்கலிபியோ திர்துவலாம்போஜம் சொலங்கிருத்த முகாம் போகம் நீலவகிரல கிருஷ்ணம் மோஷிதா நிழியு திராரிய சனிஷத்ம் வைலட்சியோஷிதர் பிரமுதிதீரம் சுவிஸாரிய சனிஷத்ம் வைலட்சியோஷிதர் பிரமுதிதீரம் சுவிஸ்மித அது தசிங்கி வைதர் வல்ஷிணி அஸ்மரத்து சுத்தம் நஷ்டம் போதரா அது தசிங்கை வல்லுபாஷிணி அஸ்மர கோன் வய நரவைரிய கசிய கமலேட்சாட்டே கேய் ட்வனூரிய கமலேஷணே கேயா னாப்பா ஆமோ நஷ நீதோயா சூத்திகாத் எதத்துவயோ ரூப்பம் இது ஜீவதி குற்றச்சிதி மமச்சாபியாஜோ நஷ்டோ நீ சூதிக்கா கிரகாத் எதத்துவயோ ரூப்பம் இது ஜீவதி குற்றச்சி முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் முப்பத்தி ஸ்லோகம் ரெண்டு அர்த்தம் என்ன சொல்கிறார் சுக்கப்படும் மனுஷிகள் அந்த அவருடைய பிரத்யுமன் கிருஷ்ணன மாதிரியே அப்படியே ஒரு அழகான ரூபம் அந்த ரூபத்தை தான் வர்ணனை பண்ணார் மறுபடியும் சொன்ன தப்பு இல்லையே நீண்ட நீருண்டமேகம் மாதிரி இருக்கக்கூடிய நீல வர்ணம் கருணீல வர்ணம் மஞ்சள் பட்டாடு இருப்பில் இருக்கு அதுதான் வஸ்திரம் நீண்ட கைகள் கொண்டவராக இருக்கும் சிவந்த கண்களோடு இருக்கார் சிவந்த தாமரை போன்ற கண்கள் புன்னகை அப்படியே பூத்து இருக்கும் அழகான முகம் குருக்கான அந்த கருத்து சுருண்ட சுருண்ட சூர்ண குந்தளங்களால் அந்த முடிகள் அப்படி இருக்கேன் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட தாமரமாக தாமர மாதிரி இருக்கக்கூடிய முகம் அந்த பிரஜுன் பார்த்து கிருஷ்ணன் அணிச்சார்கள் ஸ்திரீகள் அவர்கள் வந்து வெட்கமடைந்து ஸ்திரீகள் வெட்க லிகிரி அங்கங்க ஒளிந்தார்கள் நிலில் யோகம் ஒளிந்தார்கள் நிலில் வெட்கமடைந்து என்ன ஆச்சரியமாக இருக்கு அம்மா அப்பா மாதிரியே அப்படியே இது எடுத்த மாதிரி ஜரத் காப்பி எடுத்தாப்பில் இருக்கார் அவர் அவருடைய ஃபோட்டோ எடுத்த மாதிரி மெதுவாக கிருஷ்ணனை கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது அம்மா அவர் தனி தான் எப்போ எப்பவுமே பகவான் கிருஷ்ணன் வாசுதேவன் அந்த பரவாசுதேவன் வாசுதேவன் அவன் வந்து எப்பொழுதுமே தனி தான் எல்லாமே தனி தான் அவர் உத்தர கிருஷ்ணனை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதை பார்த்து கிருஷ்ணன் இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டு சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட ஆச்சரியப்பட்டு ஸ்ரீகளை உத்தமையான அந்த ரத்தி தேவியோடு இருக்கக்கூடிய ரத்தி தேவியோடு இருக்கக்கூடிய மன்மதன் ரத்தி தேவோடு இருக்கக்கூடிய காமதேவன் அப்படிப்பட்ட பிரத்யூவன் பக்கத்தில் வந்தார்கள் அவனை பார்த்தவொன்னே அந்த இடத்துல கருத்த கடை கண்கை கொண்டு அழகாக பேசக்கூடிய நம்ம ருப்பினி தாயார் ஸ்னேகத்தால் அவளுக்கு வந்து அதாவது பிள்ளைங்கிற ஒரு ஸ்னேகம் தெரியாது பிள்ளை நம்ம தன்னுடைய குழந்தையை வந்து இருக்காரு பத்து நாள் கூட ஆகாத குழந்தை தூங்கி போயாச்சு அப்போது பத்து நாள் ஆகாத அந்த குழந்தைகளை பார்த்ததுனால அவற்பட்ட அந்த தாய் பாசத்தால் அப்படியே பால் பெருக்கெடுத்து வருது அதனால் பார்க்க முடியாத இதுவரைக்கும் பார்க்காம காணாமல் போன குழந்தையை நினைச்சாள் இந்த புருஷத்துவன் யார் தாமரை கண்ணன் மாதிரி இருக்கேன் யாருடைய புத்திரன் இவன் யாரால் இவள் வந்து கர்ப்பத்தில் தரிக்கப்பட்டா யார் யார் வந்து இவளை கர்ப்பத்தில் தரித்தாள் இவனால் அடையப்பட்டது இவள் யார் பக்கத்தில் இருக்க யார் என்னுடைய புத்திரன் வந்து எந்த புத்திரன் வந்து அந்த சூத்திகா அதாவது பிரசவ அறை பிரசவ பெற்ற அறையிலேருந்து அது அது ஆல்வேஸ் இந்த இது மாதிரி அதாவது பாதுகாக்கப்பட்ட இறமா இருக்கும் அப்படிப்பட்ட ரூமத்துலேருந்து அறையிலிருந்து திருடி கொண்டு போகப்பட்ட காணாமல் போயிட்டான் அந்த குழந்தை இவன் தானா உயிரோடு இருப்பான்னா இவனுக்கு தகுந்த மாதிரி வயசு அழகெல்லாம் இப்படியே இருக்குமே அவன் இப்போ அதே மாதிரி வயசு அதே அழகு இருக்குமே அப்படின்னு பார்க்குறாங்க அந்த அப்போ அவளுக்கு புரியறதையும் அது அதுதான் மாயை அதுதான் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படி பார்க்கலாம் கண்ணன் கண்ணன் மாதிரியே ஒரு தோற்றமாக இருக்குது இந்த பிரஜும்னனுக்கு தாமரை போன்ற திருமுகை கொண்டம் அப்படி பார்த்த பிரஜும்னனை பார்த்த பெண்கள்லாம் கிருஷ்ணனே நினைத்தார்கள் மயங்கி போயிட்டார்கள் அப்படியே கிருஷ்ணன் நினைச்சுட்டேன் அவர்களுக்கு வெக்கம் கொண்டும் அங்கங்கே அப்படியே பார்த்து கொண்டு ஒளிந்து போயிட்டார்கள் ஒழிந்தார்கள் ஒளிந்து கொண்டார்கள் நேர வராமல் கிருஷ்ணனை விட இவன் சில வித்தியாசங்கள்லாம் இருக்குது சில மாறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்குது அதை பார்த்த பெண்கள்லாம் கிருஷ்ணன் இல்லைன்னு மல்லா புரிந்து கொண்டும் கிருஷ்ணனுக்குன்னு தனியாக அவர் எப்பவுமே தசையாக தனியான ஒரு இது உண்டு சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு அழகான தன்னுடைய மனைவியோட பாரியோட வந்திருக்கூடிய இந்த பிரத்யும்னு காமதேவன் மன்மத்தன் ரத்தியோடு வந்திருக்கான் மெல்ல மெல்ல அவ வந்தார்கள் அங்கே மைத்தி இட்டியும் அழகான கண்களோட நல்லா மதுரமாக பேசக்கூடிய இந்த ருமிணி தாயார் அவனை பார்த்த உடனே காணாமல் போன தன்னுடைய புத்திரன் தான்னு நினைக்கிறான் அது தானாக இயற்கையாக நடக்கிறது அப்போது தாய் பாசம் அப்படியே பெருகின்னு வருது அதனால் பால் பெருகி அப்படி வருது மனுஷருக்குள்ள மாணிக்கம் போன்ற இவன் யார் மனுஷருக்குள்ளே மாணிக்கம் போடு இருக்கணும் யார் இந்த சிந்தாமரை கண்ணன் யாருடைய புத்திரனும் தெரியலையே அழகாக இருக்குது இந்த சிந்தாமரை கண்ணன் இவனை பெற்ற பெற்றவள் யார் இவனை எந்த வயிறு பெற்றதும் இவனை பெற்றவள் வயிறு கொண்டவள் யாரும் இவனுக்கு மனைவியாக போகக்கூடிய பாக்கியம் இதை பக்கத்தில் இருக்கிறவள் யார் இவன் இப்பிரசவரையிலிருந்து திருடி செல்லப்பட்ட காணாமல் போய் நஷ்டமான என் பிள்ளை தானா இவன் இன்னைக்கு எங்கேயார் உசுரோடு இருந்தால் இவனை மாதிரி அதே வயசு இருக்கும் இதே அழகு இருக்கும் இதே அழகு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ அவனுடைய உருவம் தோற்றம் நடை குரல் சிரிப்பு பார்வை எல்லாம் அப்படியே கண்ணன் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற அப்படி தான் மேலே முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்துல இருந்து மேலே மூரத்தை பார்ப்போம் கதம் தூ ஆத்மஜோ நஷ்டகாம் நீ தோயா சுத்திகா கிரகம் எதத்துவோப்பீவித்து க் அனாப் சாரூம் சங்கதன்வன ஆகிய அவயவர்காச அவோகன க் அனே சம்பா சாரூம் சங்கதன்வன ஆகிய அவயர் சுவராச அவோகன சவன் நூன சவன் நூனேர் அபக அமுன்ீத்தரதி வாமர்த்தி மே புஜா சேவே துத்தோர்வக அமுஷின் பிரீத்தரதி வாமாக ஸ்ஃபுர்த்தி மே புஜா மீமர்ஷுக்கூத்தம்லோக ஆகமீசம் துவகீசுதான் दुभ्याम தவக்கிய ஆன்கும் துபியம் உத்தமஸ்லோகா விஞ்ஞாபி தூஷி மாசனா நாக்கம் சம்பராஹரம் விஞ்ாத்தரோவன் தூஷி மாசன நாரோக்கம் சம்பராஹாதிக்கம் துப்பாச்சரியம் கிருஷ்ணாந்த பிரித்த அபியனந்தன் பூ நப் நம் விரும் தச்சு மகதாச்சரியம் கிருஷ்ணாந்த பிரஷித்த அபியனந்தன் பூ நப் நஷ்டம் வரமுடியும் பத்து மூணு மரும் கம் கதம் னாப் கனேசியம் சன ஆகிய அவயர் சுவராச அவோகன கதம் தோ அனே சம்பா சாரூன்வன ஆகிய அவயவர்கவோகன சயவா நூனோ கபோ திருத்தோர்வக முஷ்பன் பிரீச்சரதி வாமஸ்ஃபுர்த்தேஜா நோனம் ஜோ மே திரு ர்க்கா அமுஷ்பன் பிரீத்திரதிக்காமுரத்துமே புஜா மீமாசன வைத்தம் தேவிக்கேரம் மீமசேவித்தம்விக்கீசு ஆன உத்தம்லோக்கமீமாசனம் வைதம்சுருந்தம் உத்தமஸ்லோக்கமா தூஷிமாசனா நாரோ संबर சம்பரதிக்கம் விஜாத்தகவன் தூஷி மாசனா நார்க்கம் சம்பராஹாதிக்கம் துறை மகதாச்சரியம் கிருஷ்ணாந்த பிரஷித அபியனந்தன் பூ நான் நஷ்டம் துறவ மகதாச்சரியம் கிருஷ்ணாந்த பிரித அபியனந்தன் பூ நான் நஷமிவா கதமு ஆக்கிருத்தி அதாவது உருவத்தினுடைய சமைப்பு அந்த உயரம் அகலம் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த இருக்கக்கூடிய அந்த அவயவங்களுடைய அமைப்பு அவயவங்கள் நடையால நடை ஸ்வரத்தால ஏதாவது பேச்சு ஸ்வரத்தால சிரிப்பால பார்வையால இப்படி கிருஷ்ணனுடைய சம சாதிசியம் இவனால் எப்படி அடையப்பட்டது கிருஷ்ணன் மாதிரியே ஒரு விரத் காபி கிருஷ்ணன் மாதிரியே ஒரு வந்து காப்பி எடுத்த மாதிரி ஒரு பிம்பம் எடுத்தாப்படி இருக்கேன் இப்படி எந்த குழந்தை என்னால் கர்ப்பத்தில் தரிக்கப்பட்டானோ அவனால்தான் இவருக்கணும் நிச்சயம் வந்துட்டு எனக்கு வந்து அன்பு பிரியம் பிரீத்தி பாசம் அதிகமாக இருக்கேன் எனது இடதுகை துடிக்கிறது ருக்மணி இப்படி ஆலோசிக்கிறாள் இப்படி நினைக்கிறாள் இப்படி எவம் மீமாசமானாயாம் அப்படிப்பட்ட ருப்பணி தாயார் இப்படி ஆலோசிச்சுருக்கிறார் யோசிச்சுருக்கிறார் அப்போ உத்தமமான உத்தம ஸ்லோகனா சூப்பர் லேடிஸ் சொல்கிறார் உத்தமான கீர்த்தி கொண்ட கிருஷ்ணன் தேவிக்கு பிள்ளையான கிருஷ்ணன் தேவிக்கியோட வசுதேவரோடு வந்து சேர்ந்தார் அப்பா அம்மாவோட சேரார் பாட்டி அப்பா பாட்டியா அவர் அவர்களுக்கு கொஞ்சம் அப்படி வந்து சேரார் அப்போ சர்வஜினான கிருஷ்ண பகவான் விஷயெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் பொல்லாதோம் கிருஷ்ணன் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பேசாமல் இருந்தார் நாரதரிஷி சம்பரன் திருடின்னு போனதுலேருந்து எல்லாவற்றையும் சொன்னார் அதாவது இந்த குழந்தைய பத்து நாள் கூட இல்லாத இந்த குழந்தைய எப்படி அந்த சம்பரன் வந்து பிரசவரையிலேருந்து திருடீன் போனணும் அதுலேருந்து கடலில் தூக்கி போட்டதும் மீன் சாப்பிட்டதும் மீன் வந்து அந்த மீனை வந்து அவனுடைய சமையல் இருக்க வந்ததும் அதை அறுத்து குழந்த ஜீவத்தோடு இருக்கிற பாதத்தை மாயாவத்தி இருந்ததும் அப்புறம் இப்படி வளர்க்கப்படும் எல்லாத்தையும் அப்புறம் சம்பரா சம்பராசுரன் முடிக்கப்பட்டதையும் இதை கேட்டு ஆச்சரியமான இந்த கதை கேட்டு நடந்ததை கேட்டு கிருஷ்ணனுடைய அந்த புரஸ்திரிகள் எல்லாரும் ரொம்ப காலம் பல வருஷ காலம் காணாமல் போன வந்து இறந்து போயிட்டானோ காணாம இறந்து போயிட்டானோன்னு நினச்சிட்டு திரும்பி வந்த அப்படி இருக்கும் அப்படி சந்தோஷப்பட்டார்கள் அந்த அந்த கிருஷ்ணனுடைய அந்த புரஸ்திரிகள் அப்படி அவர்கள் மிகவும் கட்ட சந்தோஷப்பட்டார்கள் வருமா பரப்பம் இப்படி உருவம் தோற்றம் உருவம் தோற்றம் அவனுடைய உயரம் அந்த அவனுடைய அவயவங்களுடைய அமைப்பு நடை குரல் சிரிப்பு பார்வை எல்லாம் அப்படியே கிருஷ்ணன் மாதிரியே எப்படி உனக்கு ஒரு மோல்டு பிள்ளையார் சதுர்த்திக்கு மோல்டு வச்சுருப்பார் இந்த மோல்டில் போத்து களிமண்ணை போட்டு போட்டு வெளியில் எடுத்தால் எல்லாம் ஒரே மாதிரி ஒரு மோல்டில் எல்லாம் ஒரே மாதிரி அந்த மாதிரி கிருஷ்ணன் டேண்டு ஒரு ஒரு இன்னும் பிம்பம் எடுத்தாப்புல இருக்கேன் அப்படியே எப்படி வந்தது நான் வந்து கர்ப்பத்தில் சுமந்தேன் அந்த குழந்தை தானோ நிச்சயம் அவன்தானா இருக்கணும் ஏன்னா என் மனசுல அந்த பிரியம் பாசம் அந்த அன்பு மாற்று வாத்சல்யம் வாத்யம் தான் குழந்தையிட்ட காமிக்கக்கூடிய அம்மா காமிக்கக்கூடிய ஒரு பிரியம் அது அதிகமாக சுரக்கிறதே இடது கை வேற துடிக்கிறதேன் இப்படி ருப்னே யோச யோசனை பண்ணிட்டு இருக்கான் சிந்தித்து கொண்டு இருக்கான் விசாரம் பண்ணிட்டு இருக்கான் அப்போ உத்தம ஸ்லோகனான அதாவது மகா கீர்த்தி கொண்டவனான் இவனை போல கீர்த்தி இல்லாதவனான அப்படி கிருஷ்ணன் அங்கே தேவக்கிய வசு தேவ கூட அங்க வந்து சேர்ந்தார் எல்லாம் தெரிஞ்சவனும் உண்மை தெரிஞ்சவனும் அப்படி இப்போ கிருஷ்ணன் பேசாமல் இருந்தான் அது ரொம்ப பொல்லாதது பொல்லா பொல்லாததுலாம் அப்படிப்பட்ட ஒரு பொல்லாதது பேசாமல் இருந்தேன் எல்லாம் தெரிஞ்சு நாரதர் சொல்கிறாருங்க நாரதர் வந்தார் நாரதர் எல்லாத்தையும் சொல்கிறார் அம்பரன் வந்து அந்த சூத்திகா கிரகம்னு சொல்லப்பட்ட பிரசவரையிலிருந்து பத்து நாளுக்கு கம்மியாக இருந்த குழந்தைய எப்படி அவன் தூக்கின்னு போனான் தன்னுடைய எதிரி தன்னை வரைக்க போறான்னு நினச்சிட்டு சமுதிரத்தில் தூக்கி போட்டது சமுதிரத்துல தூக்கி போட்ட அந்த குழந்தைய மீன் சாப்பிட்டது மீன் மறுபடியும் அவனுடைய சமையல அறிக்கை வந்தது சம்பளவர்கள் திருப்பி சமையலரைக்கே பரிசாக கொடுத்தார்கள் அதை பார்த்தா சௌக்கியமாக இருக்கு அந்த குழந்தை இது என்ன நடந்து யார் இதை காப்பாற்ற சொல்லுங்க அப்பாவா கிருஷ்ணனா அதாவது அப்பாவான கிருஷ்ணனா அம்மாவான ருக்மிணியா அப்படியெல்லாம் உலகத்தில் பார்த்து எதுவுமே அப்போது விதி ஒன்று நடக்க வைக்கிறது அந்த விதி தான் அந்த பரமாத்மா அவனுடைய சக்தியான சக்தி நீ என்ன வார்த்தை சொன்னாலும் சரி பிரகிருதி பிரதானம் அல்லது வந்து மாயா விஷ்ணு மாயா என்ன சொன்னாலும் அப்போ அவரை அவர்கள் விதிப்புடன் நடக்க சௌக்கியமாக இருந்தது அப்போ அந்த ரத்தியான மாயாவத்தையும் அவளுக்கு வந்து எல்லா மாயையும் சொல்லிக் கொடுத்தும் அந்த சம்பராண முடித்தர காமித்து கொடுத்தார்கள் அப்போ எல்லா விவரத்தையும் சொன்னார் நாரதர் இதை பார்த்தார் இதை கேட்டு அந்த ஆச்சரியமான செய்திகளை கேட்ட கிருஷ்ணனுடைய அந்தப்புற ஸ்திரீகள்லாம் அப்படியே பல வருஷங்கள் காணாம போன அந்த பிரத்யும்னன் இன்னைக்கு வந்து உத்தர வந்து காணாம போயிட்டார் இறந்து போயிட்டாரான் திரும்பி வந்து அப்படி இருக்கும் சந்தோஷப்பட்டார்கள் தேவிக்கு உசுதேவரும் அப்படி சந்தோஷப்பட்டார்கள் மேலே மூணே ஸ்லோகம் देवे वसुदेव कृष्णराम गदात्रियपती तो पेष्वज्युक्मणे छर्मुम தேவீ வசுதேவராம்தாத் திரியம் பரிஷுவஜ்ணே யூர்முதம் நஷ்டம் பிரியும் நமாத்தம் ஆகணிய அஹோமதி வாலோதிஷேவன் நம் பிரும் நமாத்தம் ஆகர்ணியா பாலோதிஷ்டேஜா எம்ஃபைமூகோ பித்தனோ யபஜன் ரகூடபா சித்தம் நல अक्षि மாஸ் பரம்பிம்பா கா அிவிஷய அன முசனூன் மாதோ எதன்டபா தத்து குல ரஸ்பர பிம்பிம்பே காமேஸ்வரன் அநாதியாக நாற்பர் ஸ்லோகம் இதோட இந்த ஐம்பத்தி அஞ்சாவது முடியாது இன்னொரு ஆவர்த்தி சொல்லணும் ஆவர்த்தி மூலத்தை சொல்லிட்டு விளக்கத்தை சொல்லணும் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா